செய்தி வாசிக்கிறீங்களா உங்க கொடல்ல செய்தி கேக்கறதின் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் ஆடாடா இன்னைக்கு செய்தி வாசிக்கிறீர்களா தமிழக செய்திகள் ஆல இந்த ஆதி ராஜாராம் உட்பட இருபத்தி நான்கு பேர் விருப்ப மனுவை வாங்கி சென்றுள்ளனர் தினகரன் ஆதரவாளர்கள் இதுவரை ஐந்து எம்பிக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவர்கள் சுயநலத்திற்காக அணிமாறியதாக தங்க தமிழ்ச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூரில் இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறக்கவிருந்த ரயில்வே மேம்பாலத்தை திறப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது உயிர்காக்கும் மருத்துவ சிகிச்சையில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களை இப்படி நடுத்தருவிற்கு வந்து போராடவிட்டிருக்கும் சுகாதாரத்துறை மற்றும் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆர் நகர் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் யாருக்கும் ஆதரவில்லை என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் என்ன பண்றது குடிசை மாற்று வாரியத்தில் வீட்டு ஒதுக்கீடு பெற்றவர்கள் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டால் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் நடவடிக்கைகளால் தொட்டபெட்டா நகரம் மற்றும் காட்சி முனை வருவதாக சுற்றுலா ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளது என்றும் அது செல்லும் திசை பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு வெதர்மன் கூறியுள்ளார் ஏற்படுத்தாம பார்த்துக்கோங்கப்பா இந்திய செய்திகள் தேனீ விற்பனை செய்யும் நிலையில் பிரதமராக உயர்ந்திருக்கும் நரேந்திர மோடி பெருமைக்குரியவர் என அமெரிக்க அதிபரின் மகள் இவாங்க டிரம்ப் ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் உலக தொழில் முனைவோர் மாநாட்டில் பங்கேற்று பேசியுள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மெட்ரோ ரயிலின் முதல்கட்ட சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் மத்திய பிரதேச மாநிலத்தில் இளைஞர் ஒருவரின் வயிற்றில் இருந்து இருநூற்றி முப்பது நாணயங்கள் ஒரு கிலோ இரும்பு துண்டுகள் மற்றும் பிளேடுகளை அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் அகற்றி உள்ளனர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவருக்கு வேற இடமே கிடைக்கலையா ஆந்திராவில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு விரைவில் மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு சட்டப்பேரவையில் அறிவித்தார் என்ன மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் யாரும் உதவித்தொகையெல்லாம் தர மாட்டீங்களா மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் என உரிமை கோரிய பெங்களூரு பெண் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் ஆகுங் எரிமலை தொடர்ந்து வெடித்து வருவதால் பாலித்தீவின் விமான நிலையம் இரண்டாவது நாளாக மூடப்பட்டுள்ளது இங்கிலாந்து இளவரசர் ஹாரி தனது தோழியான அமெரிக்க நடிகை மெக்சன் மார்க்கலை திருமணம் செய்ய உள்ளதாக இங்கிலாந்து அரசு குடும்பம் அறிவித்தது போய் அந்த கல்யாண சாப்பாடு ஒரு கட்டு கட்டிட்டு வந்திரு கொரிய தீபகற்ப பதற்றத்திற்கு அமெரிக்காவே காரணம் என்று ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது பாகிஸ்தானில் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசார் இடையிலான மோதல் சம்பவங்களை தொடர்ந்து அந்நாட்டின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஷாஹித் ஹமீது ராஜினாமா செய்தார் வணிகச் செய்திகள் பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்ற பெரு நிறுவனங்களின் பல கோடி ரூபாய் வராக் கடன்களை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய போவதாக வதந்தி பரப்படுகிறது இதில் துளியும் உண்மையில்லை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விளக்கம் அளித்துள்ளார் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் போது வங்கி கணக்குகளில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் டெபாசிட் செய்த ஒன்று புள்ளி லட்சம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி உள்ளது இருபத்தி லட்சமா அப்ப நமக்கு கண்டிப்பா நோட்டீஸ் வராது பெரும்பான்மை தேசியவாதம் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனம் உற்பத்தி ஆலை அமைக்க மத்திய அரசு உதவி செய்யும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விக்கெட்டுகள் வீழ்த்துவேன் என்ற நம்பிக்கை உள்ளதாக சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வின் தெரிவித்தார் இந்த ஆண்டுக்கான ரஞ்சிக் கோப்பை போட்டிகளின் காலிறுதிக்கு மும்பை அணி கர்நாடக அணியுடன் மோதிகிறது. இதுவரை நாற்பத்தி ஒரு முறை ரஞ்சிக் கோப்பை சாம்பியன் பெற்றுள்ளது மும்பை அணி என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலிக்கு ஒய்வு அளிக்கப்பட்டு ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விஜய் ஏ ஆர் கூட்டணியில் உருவாக்கும் படத்தின் நாயக்கியாக நடிக்க கீர்த்தி சுரேஷிடம் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கௌதம் மேனந்த் தனுஷ் இணைப்பில் உருவாகி வரும் எண்ணெய் நோக்கி பாயம் தோட்டா படத்தின் படப்பிடிப்பை டிசம்பரில் மீண்டும் தொடங்க படக்குழு முடிவு செய்திருக்கிறது டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமையை அமேசான் வாங்கியுள்ளது படத்தின் முதல் டிஜிட்டல் திரையிடல் அமேசான் பிரைமில் இருக்கும் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படம் தனக்கு தனி அடையாளத்தை தந்திருப்பதாக நடிகர் போஸ் வெங்கட் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபுள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் வாஞ்ச மாதிரி என்ன ஒரு பொருள் என்ன ஒரு செய்தி வாசிப்பு விட்டீங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி